சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா இதுவரைக்கும் பகவான் சாதுக்களுடைய லக்ஷணத்தை சொன்னார் இனி எட்டு ஸ்லோகத்தில் பக்தி எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவது என்பது பற்றி உபதேசிக்கப் போகிறார் अल क्रियापा अंदंद श्लोकते अंद शोक अर्थिंग मतभक्तर्शन स्पर्शनार्चन पुति गुणकर्मा की मतथाश्रवणे श्रद्धा मदनुध्यान मुद्दव सर्वलाभोपहरण दासनावेदन இன்னும் ஸ்லோகங்கள்லாம் இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்லோக அர்த்தத்தை இப்போ இங்கே சொல்கிறேன் மல்லிங்க மத்பக்தன தரிசன ஸ்பரிசன அர்ச்சனம் மல்லிங்கம்னா பகவானை குறியீட்டு காட்டக்கூடிய அடையாளமான மூர்த்தி பகவான் பகவானுடைய மூர்த்தி மக்தக்தன தரிசனம் என்னுடைய பக்தர்களை பார்ப்பது அதாவது பகவானுடைய மூர்த்தியை பார்க்கறது பகவானுடைய பக்தர்களை பார்க்கறது அந்த பகவானுடைய மூர்த்தியை தொட்டு வணங்கிறது பக்தர்களை தொட்டு வணங்கிறது ஸ்பர்ஷனம் அப்புறம் அர்ச்சனம் அவர்களை மதித்து பூஜை பண்ணுறது ரெண்டையும் சொல்கிறார் லிங்க பக்தி சங்கம பக்திம்ப அதாவது மூர்த்தியும் பூஜை பண்ணுறது மூர்த்தி பக்தி உள்ளவர்களையும் பூஜை பண்ணுறது அந்த பக்தி நமக்கும் வரணுங்கிறதுக்காக பரிச்சரியா பகவானுக்கு சேவை பண்ணுறது என்னெல்லாம் முடியுமோ மணி அடிக்கிறது துணியெல்லாம் துவச்சி போடுறது புஷ்பங்கள்லாம் கொண்டு வர்றது இது மாதிரி காய்க்கமாக நிறைய காரியங்கள் எல்லாம் செய்கிறது இதை திரும்பவும் அவர் விஸ்தாரமாக சொல்கிறார் ஸ்துதி புகழ்ந்து பாடுறது பிரஹ்வ குண கர்மானு கீர்த்தனம் பிரஹ்வன்னா வணங்குற எப்போவுமே பணிவு பிரஹ்வீபாவகா அந்த வணங்குற ஒரு தன்மையோட பணிவோடு பகவானுடைய குணங்களையும் பக்தர்களுடைய குணங்களையும் பகவான் பக்தர்களுடைய செயல்களையும் அதை அணுகீர்த்தனம் அதை தொடர்ந்து அதை பற்றியே புகழ்ந்து பேசி ஆனந்தம் அடையிறது மத்கதாஸ்ரவணே ஸ்ரத்தா பகவானுடைய கதைகளை கேட்குறதில் ஆழ்ந்த நம்பிக்கை மதனுத்தியானம் உத்தவன்னு சொல்லி பகவான் உத்தவரை சொல்கிறார் ஹே உத்தவ மதனுத்தியானம் ஸ்ரத்தா நம்பிக்கை பகவானுடைய விஷயத்தில் தான் ஸ்ரத்த அதெல்லாம் வந்து பரிபூர்ணமானது உண்மையானது அதில் பொய்யெல்லாம் கலக்கலை அப்படிங்கிற எண்ணம் பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது பக்தர்களை தியானம் பண்ணுறது சர்வ லாப உபகரணம் தாசியேன ஆத்ம நிவேதனம் தான் சம்பாதித்த பொருளெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தன்னுடைய குடும்பத்தையே சமர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே உண்டு தாசியேன அடிமையாக தன்னை கருதி தன்னையே பகவானுக்கு கொடுத்து விடுறது ஆத்ம நிவேதனம் மேலும் சில ஸ்லோகங்களில் இதனுடைய தொடர்ச்சி அமைஞ்சிருக்கு பிறகு நாம் அதை படிக்கலாம் மல்லிங்கமத் பக்த ஜனதர் ஸ்பரிசனார்மானு கீர்த்தனம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான